மனோ மே வாசி பிரித்த வியேதி சுத்தம் மே மா பிரீ மேனாத்திரா சந்தாமி ஹம்பியம் வீம தவ அவா गुरुभ्यो इतमेक ீ அோ ஆ அசீத் நியக்கிச்சனிஷத்து ச ீத்தோகாசோகாச அம்போ மரீசீமரம் ஆக அத்த பரண ய பிரா அீச்சிவீம்தா ஆட்சோக सोतप्ययेव पुरुषं ோனுஜோத்தப்பஷ் சமுத்திரி அமூச்சையத்து தப்ப मुखं <im> यता अंडं अग्निर नासिके यंडम मुखात्क्वाच अग्निनासी के निरतायु அக்ிண நே அிப்பம் சதி கர்ணோ நிரப்பேத கர்ணாதிசா ோமாஸன் மனா மன சந்திர அன்மாத்ப சாப்டர் ஓவர் அப்ப இந்த லோக சிருஷ்டி லோக பாலக சிருஷ்டி லோக சிருஷ்டி லோக பாலக சிருஷ்டி பண்ணினது அதுக்கப்புறம் வந்து இந்த லோக பாலக அதிஷ்டான தேவதை எப்படி சொல்லுச்சுன்னா கோலகம் இந்திரியம் அப்புறம் அதிதேவதா ஆத்தியாத்மம் அதிதேவதா ரெண்டா பிரிச்சு நம்ம இப்ப பிரிக்கும்போது ஒன்னு ஒண்ணா நம்ம வரிசையா பார்த்துட்டு வந்தோம் அஞ்சு விஷயமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் இல்லையா நம்பர் ஒன் வந்து முகம் வாக் அக்னி முகம் வாய் வாக் வந்து இந்திரியம் அக்னி வந்து தேவதா அப்புறம் என்ன பண்ணிடணும்னா அப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து பிராண சொல்றோம் ஓகே பிராண அது இந்திரியம் சொன்னோம் நாசிகா வந்து கோலகம் பிராணன் வந்து இந்திரியம் அதனுடைய தேவதா வாயு தேவதா சோ மூணாவது விஷயம் என்ன சொன்னோம் சோ சக்ஷுகு கோலகம் சக்ஷு அந்த இந்திரியம் பார்வை அது தேவதா அதி ஆதித்யா ஓகே அதுக்கப்புறம் நாலாவது வந்து காது வந்து கோலகம் ஸ்ரோத்ரிய இந்திரியம் தேவதா திக் தேவதா அஞ்சாவது வந்து கோலகம் வந்து துவக்கு தோல் ஓகே அதனுடைய லோமானி லோமானின்றது முடி அதனுடைய இந்திரியம் அதனுடைய தேவதை வந்து அது இந்த வனஸ்பதி ஓஷதி வனஸ்பதி இந்த ஓஷதி வனஸ்பதி தான் நம்ம பார்த்தோம் வெளியில இருக்க ஓஷதி வனஸ்பதிக்கும் நம்முடைய ஸ்கின்னுக்கும் கனெக்ஷன் இருக்கிறது அதை கடைசியா இப்ப பார்த்து முடிச்சோம் அது போல இப்போ ஹிருதயத்துக்கு போகணும் சோ ஹிருதயம்ன்றது கோலகம் இந்த ஹிருதயத்திலையும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் இருக்கிறது உள்ளார ஒரு ஹதயம் இருக்கு லெப்ட்ல ஒரு ஹிருதயம் இருக்கு அதெல்லாம் ஒரு கன்ஃபியூஸ் இருக்கிறது இருக்கிறது ஒரு ஹிருதயம் தான் சொல்றார் ஆதிசங்கரர் சாஸ்திரத்திலும் சொல்றது வெட்டினா அது தெரியும் அவ்வளவுதான் ஒரு ஹிருதயம் தான் இருக்கிறது எக்ஸ்ட்ரா ஹிருதயெல்லாம் ஸ்பூரிக்கிறது எல்லாம் இல்லை சோ அதனால யோக கிருத்தியானகம்யம் வந்தே விஷ்ணு பாவபாயரம் மனசோட அந்தரணத்தோட கோலகம் அதுவும் நம்ம முண்டகோபினிஷத்துல படிச்சோம் வந்து கோலகம் மனம் அல்லது அந்த அது வந்து இந்திரியம் ஓகே அந்த கரணம்னா சேர்ந்தது மனசு புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் சேர்ந்தது அந்த ஓகே இந்திரியம் அப்படி சொல்றது ஆக இந்த ஹிருதயத்துல மனகா அதனுடைய தேவதா யாரு அப்படின்னா ஸ்தூல தேவ சந்திர சந்திரன் அதனுடைய தேவதை ஓகே அப்ப சந்திரன் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா தெஞ்சிண்டியா வருவார் அதுக்கப்புறம் வளர்ந்துட்டே வருவார் நம்ம மனசும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கிறது அப்போ நம்ம வேண்டிக்கிறது சந்திரன் கிட்ட வேண்டிக்கணும் மனதின் ஆபிஸே ஹிருதயம் ஓகே ஜாக்கிரதாவஸ்து எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஹிருதயத்தில் மனசு போய் ஒடுங்கிடும் நம்ம தூங்கும்போது அப்படி இருக்கிறது மனசகா சந்திரமாஹா தேவதா சந்திரன் ஹிருதயம் மனகா சந்திர விஷயம் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஏழாவது விஷயம் வந்து அப்படி சொல்றது சென்டர் வந்து கோலகம் தொப்புள் இருக்கு இந்த சென்டர் போர்ஷன் அது அது வந்து கோலகம் அபானன் வந்து இந்திரியம் ஓகே இந்திரியம் தான் நமக்கு எதெல்லாம் வேஸ்ட் இருக்கிறதோ அதெல்லாம் கீழே புஷ் பண்ணி அனுப்புறது அப்பானுடைய வேலை ஓகே சமானா வந்து நேவல் சென்டர் சாதாரம் சொல்லுவோம் நேவல் சென்டர் இருக்க சமானா அது என்ன பண்றது டைஜன் பண்றது டைஜஷன் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்புறது சமானா இந்த அப்பான என்ன பண்றது அந்த எல்லாத்தையும் அனுப்பிச்ச பிறகு வேஸ்ட் இருக்கும் அதெல்லாம் பிடிச்சு அனுப்புறது அதுக்கப்புறம் வந்து பிரசவ காலத்துல வந்து குழந்தையை புஷ் பண்ணி அனுப்புறது அது மணிப்புற சக்கரத்துல இருந்துட்டு இது அப்பானா வேலை பண்றது ஓகே இதனுடைய தேவதை யாரு அப்படின்னா மிருத்யுகூ மிருத்யுக யாரு மிஸ்டர் எம தர்மராஜா அவர் தான் தோட்டி முதல் தோட்டி கிளீனர் ஓகே எதையே வச்சுக்க மாட்டாரு ஆள் டெத் இப்போ ஆளு எல்லா ஆளும் இங்கே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் ஓவர் கிரௌட் ஆகிடும் அவர் குப்பையை அல்ற மாதிரி எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டே இருப்பார் ஏதோ ஒரு கணக்கில் பண்ணிடுவார் இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு இங்க இவ்வளவு என்ன இதுதான் இதெல்லாம் இருக்கிறது எம தர்மராஜா ஹெல்ப் பண்றாரு குப்பையா சேர்ந்து என்ன ஆகும் ரோடெல்லாம் வீடெல்லாம் என்ன ஒரே கஷ்டமா இருக்கும் அதனால தோட்டி வந்து எம தர்மராஜா கிளீன் பண்ற நாம என்ன பண்ணுவோம் சிஸ்டத்தில் மரியாதை கொடுப்போம் இந்த வேலை செஞ்சானா அவனுக்கு ஒரு மரியாதை தோட்டி வேலை செஞ்சது அவனுக்கு ஒரு மரியாதை சமம் இங்க வந்து யம தர்மராஜா மிருத்யு அப்போ மூணு விஷயமா சக்கர வந்து கோலகம் அபானா வந்து இந்திரியம் அது தேவதை வந்து யம தர்மராஜா ஓகே லாஸ்ட் என்ன லாஸ்ட் வந்து சிஷ்ணம் சிஸ்னம் நிரப்பித்ததா சிஸ்னாத் ரேதகா ரேத்தா பண்றத குறி வந்து கோலகம் ரேத்தா லி மீன் புருஷ பீஜம் அது வந்து உபஸ்த இந்தியம் பண்ற பவர் இருக்கிறது அப்ப உபஸ்த இந்திய வந்து கட்டுப்பாட்டுக்கு வரணும்னா பிரம்மச்சரியம் இருக்கணும் வாக்கு இந்திரியம் கட்டுப்பாட்டுக்கு வரணும்னா மௌனவர்தம் இருக்கணும் ஓகே வாக்கு இந்திரியமும் உபஸ்த இந்தியமும் ரொம்ப இம்பார்ட்டன் ஜாக்கிரதையா செலவு பண்ணணும் வாக்கு வந்து மௌனவிரியம் பிரியம் அத்தையும் தபஸ் பண்ணி கொண்டு சுக பிரம்ம வந்து சுத்த பிரம்மச்சாரி அவரு நைஷ்டிக பிரம்மச்சாரி விவேகானந்தா அவரும் பிரம்மச்சாரி பிரம்மச்சரியம் இவங்கெல்லாம் அந்த நாளத்த அவ்வளவு பெரிய நிலைக்கு போனாங்க அதனால சிஸ்னம் கோலகம் பாடி உபஸ்தம் ரேதஸ் மனுஷ பீஜம் அது வந்து இந்திரியம் அது சூக்ஷமம் ரேதஸ் ஆபக ஆபக இண்டிகேஷன் வந்து பிரஜாபதி ஓகே பிரஜாபதி தேவதா அப்போ பாயூர் மிருத்யுகு ரேதூ மிருத்துகு ரேத உபஸ்தஸ்ய பிரஜாபதிகி கர்மேந்திரிய தேவதா இது அங்க படிச்சோம் இதுல தத்துவ போதத்தில் ஓகே உபஸ்தஸ்ய தேவதா பிரஜாபதிகி அங்க படிச்சிருக்கோம் ஓகே இங்க வந்து உபநிஷத்து வரிசையா கிரமமா சொல்லல அங்கொன்று இங்கொன்றுமா சொல்றது இந்த தேவதா இந்திரியம் கோலகம் இதெல்லாம் நீங்க வரிசையா படிக்கணும்னா கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அங்க வந்து ஆச்சாரியால் பண்ணிருக்காரு ஆதிசங்கரர் அதை நீங்க அங்க போய் படிக்கலாம் அங்க போயிட்டோம்னா அதாவது நம்முடைய தேவத்தை எல்லா இந்திரியம் தேவதையோட கான்டாக்ட் பண்ணிருக்கிறது பார்த்து நம்ம ஓகே கேட்கறதுன்னா இறைவனுடைய இது அர்த்தமாகிறது கோலகம் இந்திரியம் தேவதா எதுல இருந்து வந்தது அந்த பிடிச்சு வச்ச பிண்டத்திலிருந்து அந்த மொத்த பிண்டம் இருந்ததுலையா அந்த பிண்டத்துல இருந்து வாய துறந்து கடைசிய சிஷ்ணம் வரைக்கும் முடிஞ்சது அதனால முதல் சாப்டரும் முடிந்தது முதல் அத்தியாயத்துல முதல் செக்ஷன் முடிஞ்சது அப்ப இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா ஐத்ரேய புரோக்தகா உபனிஷத்து ஐத்ரேய உபநிஷத்து ஓகே இதுக்கு உபநிஷத்துக்கு தகுதி என்ன வேணும் ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் அதுக்கு தேவையில்லை தகுதி என்ன தேவை சாதன சதுஷ்டான் வேணும் அப்படின்னு சொன்னாரு ஆச்சாரியோ அத பிரம்மைதம் சகச்ச சகலம் சின்மாத்திர விஸ்தரித்தம் அகம் பிரம்மம் அது சொல்றதுக்கு யாரு நமக்கு கிடைக்கிறதோ அவரே மம குரு அப்படின்னு சங்கரர் சொல்லிருக்காரு அதனால ஐத்ரேய அவர் எந்த குளத்துல இருந்தாலும் அவர் ஞானி அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம் ஓகே சோ இந்த உபனிஷத்து காலம் நமக்கு ஒரு பெரிய பொற்காலம் அது ஒரு பொற்காலம் எதே உபரிஷத்து காலம் வேதாந்த காலம் அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமா இருந்தவர்கள் எல்லாரும் இருந்தாங்க சோ அது வந்து ராமாயணத்துக்கும் அந்த புராணத்துக்கும் முன்னாடி உள்ள காலம் அது அந்த மாதிரி ஒரு காலத்தை நீங்க கற்பனை பண்ணி கூட பாக்குறதுக்கு சிரமமா இருக்கும் அப்போ இது முதல் அத்தியாயத்துல மூணு பகுதி செக்ஷன் இருக்கு அதுல நாலு மந்திரம் முதல் மந்திரம் முடிச்சிருக்கும் இப்போ முதல் அத்தியாயத்துல இன்னும் செக்ஷன் அஞ்சு மந்திரம் மூணாவது இருபத்தி மூணு மந்திரம் இருக்கிறது பிண்ட சிருஷ்டி அதுக்கப்புறம் தேவதா சிருஷ்டி அதாவது இந்திரிய தேவதா சிருஷ்டி பார்த்திருக்கோம் அப்படின்னு பேர் முதல் செக்ஷன் பண்ணியாச்சு சிருஷ்டி கண்டினியூ ஆகிறது திருப்பி என்ன கண்டினியூ ஆகிறது ரெண்டாவது சாப்டர்ல ரெண்டாவது செக்ஷன்ல பார்க்கலாம் செகண்ட் செக்ஷன் தா ஏதா தேவதா சிருஷ்டா அஸ்மி மகத்தர்ணவே பிராப்பன் असनाय पिपाज अववार्जतन अब्रुव आयतनम न प्रजानी எஸ்ன் பிரித்தா அன்னமே இங்க அசனாய பிபாசாபியம் யா ஒண்ணு விட்டு போயிருக்கு அசனையிப்பாபியம் ஓகே தா ஏதா தேவா சிருஷ்டா தா ஏதா தேவா சா அப்படின்னா என்ன இந்த எல்லா தேவதைகளும் விச் மேனிபெஸ்ட் அவுட் ஆஃப் விராட் தேகம் இந்த ஒரு பெரிய மாவு பிரசஞ்சு வச்சிருக்காரு பகவான் இப்ப தேவதைகளை உண்டாக்குறார் ஓகே சோ எல்லா தேவதைகளும் அதுல இருந்து உற்பத்தி ஆகிறது மகதி ஓகே அஸ்மின் மகதி எல்லா தேவதும் இந்த விராட புருஷன் வந்து எப்படி உருவாச்சு அஸ்மின் மகத்தி அர்ணவே பிராபத்த ஓகே மிக பெரிய சம்சார கடல்ல தொப்பு கட்டின்னு உழுந்துதுங்கள் தேவதைகள் அப்படி உபனி சொல்றது அஸ்மின் மகத்தி அர்ணவே பிராப்பத்தன் வந்து பிராபத்த தொப்புன்னு உழுந்தார்கள் அடுத்தது இதெல்லாம் விழுந்துதான் அர்ணவேன்னா சமுத்திரம் மிகப்பெரிய கடல் மாதிரி அவ்வளவு பெரிய கடல் அது என்ன ஏற்கனவே மனிதர்களுக்கு விழுந்திருக்கிறார்கள் படிச்சிருக்கோம் நீ வந்து இல்ல உன்னோட சேர்ந்து தேவதைகளும் இருக்கிறார்கள் அதனால தேவதைகளும் இருக்கிறார்கள் பயப்படாத யார் இப்ப விழுந்திருக்கிறார்கள் துப்பு கட்டின்னு பிராபத்தன் தா தேவதாக சிருஷ்டாக தா தேவதாக சிருஷ்டாக படைக்கப்பட்ட தேவதைகள் பிராபத்தன் விழுந்தார்கள் எதில் விழுந்தார்கள் மகத்தி அரணவே மிகப்பெரிய சமுத்திரத்தில் விழுந்தார்கள் எந்த மாதிரி சமுதிரம் தேவத ஆல்சோ சம்சாரி ஓகே அப்படி சம்சாரியா இருக்கிற தேவதகிட்ட போய் நீ என்ன போய் கேட்டாலும் என்ன கிடைக்கும் ஒன்னும் கிடைக்காது அவங்களும் தேவதாங்க ஓகே அதனால நமக்கு கம்பெனி தருகிறார்கள் தேவதைகளும் சேர்ந்து ஓகே அதனால சங்கரை என்ன சொல்றாரு டமால் எங்கையா நமக்கு வழி கிடைச்சதுன்னா உடனே பூந்துருவாரு அவரு அவர் என்ன சொல்றாரு உபாசனா மூலியமா மோட்சத்தை கொடுக்க முடியாது ஏன் அந்த தேவதைகளும் சம்சாரி ஓகே தேவதைகள் ஆல்சோ சம்சாரி அப்ப உபாசனை மூலமாக நீங்க எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா நீங்க இந்திரன் ஆகலாம் வருணன் அப்டூ இரண்ய கர்ப்பர் வரைக்கும் நீங்க கொண்டு போகலாம் உங்களுடைய உபாசனை சக்தினால எல்லாருமே அப்படிதான் வந்திருக்காங்க அவங்களுடைய உபாசனுடைய மூலயமா தான் ஆல் தேவதைகள் மேல இருக்கிற தேவதைகள் வந்திருக்காங்க ஓகே நீ வந்து லோக்கல்ல என்ன ஆக முடியும் வார்டு மெம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு மேல பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் ஆக முடியும் ஐ கே ஆயிருக்காரு இந்த வீணப்பனை வந்து கவுடாவே ஆகும்போது நீ ஆக முடியாதா அதை விட நீ தௌசண்ட் டைம் இருக்கு ஓகே அதனால எல்லாரும் ஆக முடியும் முயற்சி பண்ண ஆக இங்க வந்து பிரதமர் வரைக்கும் போற மாதிரி மேல லோகத்திலையும் நீ முயற்சி பண்ணினா போகலாம் ஓகே அதுக்காக நிறைய உழைப்புக்கணும் நீங்க இந்த பொலிட்டீஷியன்ஸ் உழைக்கிற மாதிரி அவங்க ராத்திரி மாலம் உழைக்கிறாங்க மோக்ஷம் ஈஸியா கிடைச்சிடும் டெய்லி அவன் என்னமா ராத்திரி பகலமா வேலை செய்றா அப்படிலாம் வேலை செய்யறது கஷ்டம் அது அதனால இங்க உபாசன மூலயமா நாம வந்து அங்க போனா அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து தகராறு இருக்கிறது இப்ப இந்திரன் எதுல வருவாரு ஐராவதம் யானை இருக்கிறது சோ அந்த ஐராவத யானை டபுள் டபுள் இருக்கும் அந்த தந்தம் இருக்க டபுள் தந்தம் அது இந்த பக்கம் டபுள் தந்தம் இருக்கிறது இப்ப அக்னி தேவனுக்கு எப்படி இருக்கும் இவன் மாத்திரம் இவ்வளவு பெரிய யானையில போறான் நமக்கு வெஹிக்கிள் ரொம்ப சின்னதா இருக்கு இல்லையா அப்பாச்சியா என்னது நீ டிவி ஸ்விப்ட்ல போகும்போது எப்படி இருக்குது அவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் அங்கயும் ப்ராப்ளம் தேவதைகளுக்குள்ளர ப்ராப்ளம் அதுல டிக்னிட்டி எல்லாம் இருக்கிறது இந்த தேவதை முன்னாடி அந்த தேவத முன்னாடி நீங்க பூஜை பண்ணும்போது அந்த தேவதை கூட சொல்லுவாங்க மாத்தி கொடுத்துடாத மாத்தி கொடுத்தா ரிவர்ஸ் ஆயிடும் புரியுது அதெல்லாம் ஸ்டேட்டது அங்கேயும் தகராறு அப்புறம் அனித்தியம் இருக்கிறது அதுக்கப்புறம் தகரா மகதி அர்ணவே பிராப்தன் அப்ப படைக்கப்பட்ட தேவதைகளா எதிர விழுந்தார்கள் சம்சார பெருங்கடலில் விழுந்தார்கள் இங்க வந்து மகா சங்கராச்சாரியர் வந்து பெரிய பாஷியமே எழுதுறாரு ஓகே அவ்வளவு பெருசு நம்ம சொல்லணும்னா கூட சும்மா ஒரு சுருக்கமா அதை கொஞ்சம் சொல்றதுக்கு முன்னாடி விவேக சுருக்கமா இது சொல்றாரு எப்படி சொல்றாரு மகாமோகிராக கிருஷ்ண கலித ஆத்மா அவேகன அவஸ்தாம் ஸ்வயம் அபிநயன் தத் குணதயா அபார சம்சாரே விஷய விஷபூரே ஜல நித நிமத்ய உண்மச்சிய குமதி குச்சித கதிகி அப்படின்றார் விவேக சூடாமலே நூத்தி அப்படி சொல்றீங்களே இவன் பெரு பயங்கரமான முதலெல்லாம் கவி விழுங்கப்பட்டு அந்த அந்த அந்த கடல்ல மதிக்கட்டவனாகும் ஆத்ம புத்தியை கேவலமான தொழில் செய்யக்கூடியதாகவும் புத்திசாலித்தனம் இல்லாத அவஸ்தல் நடிச்சு கொண்டு பல விதமான நாடகம் நடிச்சு இந்த லோகத்தில் அபாரே அப்பாரே கரை காண முடியாத விஷயமாக சுகங்கள் நிறைந்ததுமான சம்சாரே ஜல சம்சார கடலில் நிமக்ஜய எப்படி இருக்கா நிமக்ஜய உண்மச்சயேஷன் பண்ணி பாருங்க கடலை போய் ஊந்துட்டா எப்படி இருப்பான் மேல வருவான் அப்படி திருப்பி இன்னும் ஒரு அழா அடிக்குமா கீழே போயிடுவா முழியும் எழுந்தும் முழியும் எழுந்தும் பிரமதி சுழல்கிறான் கடலில் சுழல்கிறான் அப்படின்றாரு ஓகே ஒரு ஒண்ணு முடிச்சுட்டோன்னு வச்சுங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் அடுத்தது ஒரு அலா ஓகே இப்படி பண்றது இது வந்து சுருக்கமா விவேக சொன்னது இங்க பாஷ்யத்துல என்ன சொல்றாரு ஐத்திரே பாஷ்யத்துல மொத்தமா இல்ல ஒரு சாம்பிளுக்காக படிக்கிறான் பாருங்க திருப்பி சொல்லுவோம் संसारसमुद्रे महती, महती अवद्या तके दुखो रोग जरा मृत्यु महाग्राहे अनाथ अनन्ते विषय इंद्रिय जनित, அபாரேராலம்பே விஷயந்திரிஜனவணவிசா பஞ்சேந்திரி திருன்மீபித்தன்த்த महारौरवादी अनेक निरयकता कूजित आक्रोशन उद्भूत महारवे दया अहिंसा மைய सत्संग सर्वत्यागमार्गे பூர்ணோ சுவே மோட்சன் என்ன சொல்றாரு பியூட்டிஃபுல் இதெல்லாம் ஜெராக்ஸ் எல்லாம் பண்ணி கொண்டு வந்தோம் அது எங்க போச்சோ தெரியாது ஓகே அது அதுதான்சாரமாச்சே அதனால சம்சாரத்தை படிக்கும்போது படிக்கும் போதே வந்து புல் அரிக்கிறதுன்னா சம்சாரத்துல எப்படி இருக்கும் வாயெல்லாம் உளர்ந்து போயிடும் ஓகே என்ன சொல்றாரு அநாதவ் அனந்தே அபார நிராலம்பே அநாதவ் அனாதவ் என்ன நிராலம்பே அனாதவ்னா மகா சமுதிரத்துக்கு சமுதிரம் ஆகி அதுல பசிபிக் கடல் இந்து மகா அதுக்கு அநாதவ் எங்க ஆரம்பமாச்சு இந்த சம்சாரம் எப்ப ஆரம்பிச்சு சொல்ல முடியாது ஓகே சரி அன நீத்தே அனநீத்தேனா அதுக்கு அந்தம் எங்க இருக்கிறது அதுக்கு கண்டுபிடிக்கும் இப்ப நடுவுல போய் பசிபிக் கடல்ல நடுவுல போய் மாட்டிக்கிட்டு அதுக்கு ஆதி எங்க அதுக்கு அந்தம் எங்க அதுக்கு ஆரம்பம் எங்க அதுக்கு எங்க முடிவு எங்க இருக்கிறது அதை சொல்ல முடியாது அபாரே அதுக்கு கரையும் தெரியல அபாரேன்னா கரை எங்கன்னு பார்த்த இடம்லாம் தனியா இருக்கிறது எங்க பார்த்தாலும் தனியா இருக்கிறது அபாரம் அபாரம்னா ரொம்ப டெப்தா இருக்கிறது அகாத்தே ரொம்ப டெப்தா இருக்கிறது அது மாத்திர நிராலம்பரே நிராலம்பர அதனுடைய பேஸ் இருக்க அந்த சமுதிரத்துடைய டெப்த் ஆழம் இருக்க அதனுடைய ஆழம் அடி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கும்ல அப்போ இந்த பக்கம் ஆதி எங்க இருக்கிறது மறுபக்கம் கரை எங்க இருக்கிறது ஆதி அந்த அதுக்கு தெரியல அதனுடைய டெப்த் வந்து தரை எங்கன்னு தெரியல எவ்வளவு டெப்த் இருக்கு தெரியுமோ சில கடல்ல பார்த்தா சில இடத்துல வந்து முப்பது அடி இருக்கிறது தேர்ட்டி தௌசண்ட் இருக்கு கீழே சமுதிரம் டொப்புக்கட்டின்னு உழுந்துன்னு வச்சுக்கோம் முப்பதினாயிரம் அடிக்கு கீழே போயிட்டு மேலேயே வர முடியாது ேஷன் பண்ணி பாக்கணும் அடி ஆழத்துல இருக்கு எவரஸ்ட் கூட இருக்கா எவரஸ்ட் முன்னாடி நிறுத்தி வச்சா இருக்கும் அது இப்படி கவுத்தா அப்படி இருக்கும் அது உள்ள முழுகிடும் அவ்வளவு ஆழும் அதை அமுத்தி வச்சா அது மூழ்கி அவ்வளவு ஆழம் இருக்கிறது சில இடத்துல சம்சாரம் அப்படி இருக்கிறது அதனுடைய ஆளம் ஏனா? அனிர்வச்சனையா அது இப்படித்தான் சொல்ல முடியாது ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்ல முடியும் அதனால நான் என்ன சொல்றாரு நான் ரூபமேகோப்பே நான் தோன சாதிர் நசிரதிஷ்டா அதுக்கு இந்த சம்சார சுரூபத்துக்கு ஆதியும் அந்தமும் தெரியாத நிலை அதுக்கு நிலையான இருப்பும் கிடையாது அப்படிப்பட்ட ே அடி வந்து அவ்வளவு ஆழத்துல இருக்கிறப்ப கடல்ல தண்ணீர் இருக்க அந்த தண்ணீர்ல சம்சார சாகர ஜலம் எது அப்படின்னா அதனுடைய சம்சார சாகரத்தினுடைய ஜலம் வாட்டர் எது சொல்றாரு அவித்யா காம கரும பிரபவ துக்க உதகே உதகன தண்ணீர் என்ன உதக இந்த சம்சார பெயின் காஸ்ட் பை அவித்யா காம கர்ம அவித்யா காம கரும பிரபவ துக்க ஏவ உதகம் அஸ்தி சோ ஜலம் மாத்திரம் இல்ல அதுல ஆபத்தான கடல் பிராணிகள் இருக்கிறது தான் என்னென்ன பிராணிகள் இருக்கிறது தீவிர ரோக ஜிருத்யோ மகாகிராகே மகாகிராகே என்னது பயங்கரமான முதலாம் இருக்கிறது ஓகே கவ்வினா அவளதான் அந்த முதலோட இது பல்லு எப்படி இருக்கிறது ஜிக்ஸாக இருக்கும் அப்படி பிடிச்சிடும் இப்படி இப்படி அந்த சீப்பு இருக்குல்ல இப்படி புடிச்சிடும் அப்படி புடிச்சுன்னா அவளைதான் முதல காலை பிடிச்சிடும் அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறது கிராக இருக்கிறது அதுக்கப்புறம் தீவிர ரோகம் தீவிர தெரியும் சில வியாதி எல்லாம் ரொம்ப கஷ்டமானது அதுக்கப்புறம் அதுல சப்போஸ் வியாதி தப்பிச்சுன்னா எல்லாரும் தப்பிக்க முடியாத இடத்துல வந்து மாட்டிப்போம் அது வந்து ஜரா வயோதிகம் வயோதிகம் வந்து பார்த்தா தான் தெரியும் இப்ப தெரியாது அப்ப மிருத்தியூ இருக்கிறது அதயமுருத்தி இருக்கிறது எப்ப மரணம் நமக்கு மேல தொங்கின் கத்தி அது எப்ப வந்து விழும் கழுத்துல அப்படின்னு சொல்ல முடியாது மரணம் எப்ப வேணாம் வரும் பயமுருத்தி இருக்கிறது ஜன்ம மிருத்யூ ஜரா வியாதி அனுதரிசனம் ஏ அர்ஜுனா இந்த உலகம் இருக்கிறது ஜென்ம மிருத்யு இது இப்படிதான் இருக்கிறது டெய்லி பாரு அப்பதான் விவேக வைராக்கியம் வரும் அப்படி சொல்றாரு ஓகே அதுக்கப்புறம் இதுக்கு நடுவுல இப்படியே இருந்தா லைஃப் நம்ம வந்து சூசைட் பண்ணிருப்போம் இவ்வளவு நேரம் வளர்ந்தே இருக்க மாட்டோம் நடுவுல கொஞ்சம் விஷய இந்திரிய ஜனித சுக லவ லட்சண விசிராம இந்த கடல்ல வந்து இந்த காக்கா என்ன பண்ணுவோம் இப்படி போயிட்டு வரும் அது முடியாது உடனே திருப்பி அந்த கப்பல் வந்து உட்காந்துரும் பாத்தீங்கன்னா அது போல இவனுக்கு இந்த சம்சார சாகரத்துல நடு விஷய சுகம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காது அந்த போலீஸ்காரன் என்ன பண்ணுவான் தண்ணி குடிப்பான் தண்ணி கொடுத்துட்டு தெம்பாக்குவான் எதுக்கு அடுத்தது பலாறுன்னு அடிக்கிறதுக்கு திருப்பி ஒரு அடி அடிக்கும் கொஞ்சமா சுனாமி உற்பத்தி ஆகிறது அங்க இருக்கிற காத்துல அந்த அலை வந்து வருது அல்ல எதனால வருது காத்தோட பிரஷர்ல வருது புரியுதுதான் சோ காற்று இல்லாத இடத்துல அமைதியா இருக்கும் காற்று வருதுனால பெரிய அளவுக்கு இருக்கிறது என்ன மாதிரி காற்று இருக்கிறது பஞ்ச பஞ்சேந்திரியார்த்த திருமாறுத்த விக்ஷோப்ப உத்தித்த அனர்த்த சதா மகார் மௌ சொல்றாங்க அனர்த்த சதகா சோ எண்ணற்ற அலைகள் இருக்கிறது ஓகே விதவிதமான அலைகள் இருக்கு சூறாவளிகள்லாம் இருக்கிறது எதனால வந்தது விக்ஷோப உத்தித விக்ஷோப உத்தித மனசுல இருக்க விக்ஷேபம் நோக்கு இருக்கிறது அதுதான் அலை ஓகே ஒவ்வொரு அலையா வந்துட்டு போறது அலை அல அலையாவது ஒழிஞ்சிரும்போல இருக்கு நம்ம மனசுல இருக்க விக்ஷேபம் இருக்க ஒண்ணுன்னா ஒண்ணு வந்த பிறகு அடுத்தது வருது ஒண்ணு வந்தா அதுக்கு அடுத்த வருது ஓகே அலை பாயு தே முடிக்கிறப்பது அப்படி திருஷ்ண மாறுதம் அலைகள் பலமான காற்றுனால உருவாக்கப்பட்டிருக்கிறது கிருஷ்ண மாறுதம் மாறுதம் காத்து இங்க என்ன காத்து வருது இதுக்கு ஆசைப்பட்ட அடி வாங்கின எத்தனை தடவை தருது இந்த கோல்டு பலூடா குடரா கொஞ்சம் சாப்பிட்டதுனால ரெண்டு நாள் பட்ட அவஸ்து அதனால அதனால திருஷ்ண மாத்திரம் அதனால இது திருப்பி திருப்பி திருப்பி நம்ம போட்டு வருது ஓகே அந்த கிரேவிங் இருக்க அதுதான் பஞ்ச இந்திரிய அர்த்தகம் இது அதனால வருது பஞ்ச இந்திரிய சென்ச போது மத்து போல கலரி விடுறதுல இருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போய் அதுல போய் மாட்டிப்போம் மாட்டிடும் அவஸ்தப்பட்டு வருது கீதையிலியார்த்த திருமார்த்த பஞ்ச இந்திரிய விஷயங்களால அலைஞ்சி அந்த விண்டு காத்து வந்ததுனால இது போயிட்டு என்ன பண்றது திருஷ்ண மிருத்தம் அப்படி தர்பிளண்ட் காத்து வந்து அடிக்குது பாரு மணந்தால் மகாதேவி இல்லையே அதுதான் கிடைக்கும் அதனால சம்சாரத்தில் இருக்கிற அந்த சுனாமி அலை என்ன ஆயிடுத்து அனர்த்தம் வேற வேற ப்ராப்ளம் மேல பிராப்ளம் வந்துட்டே இருக்கிறது அப்பான ஒரு ப்ராப்ளம் முடிச்சுட்டோம்னு பீச்சில் குளிக்கிறவன பாத்தீங்கன்னா தெரியும் புதுசா போய் குளிக்கிறான்னு வச்சுக்கோங்க இப்படி முழு இதெல்லாம் எல்லாத்துலயும் தண்ணி போயிட்டோம் உப்பு தண்ணி வேற கண்ணு வேற எரியும் பண்ணியிருக்கும் போது பலான ஒரு அட்டி அடிக்கும் இன்னொரு அலைதான் சரி அதுல சமாளிச்சு மண்ணில் போய் சொருகுவான் அதுல எழுந்து அவனை பார்க்கணும் நீங்க கரையில இருந்து பார்க்கணும் பலர் திருப்பி ஒரு அடிக்கும் நீங்க கன்னியாகுமரிக்கு போயிட்டு மூணு பக்கம் அடிக்கும் இந்த பக்கம் அடிக்கும் அந்த பக்கம் அடிக்கும் நம்ம சம்சாரம் வந்து மூணு பக்கம் அடிக்கிறது நாட்டு ஒரு பக்கம் அதனால அப்படி ஒரு நமக்கு பே அதுக்கப்புறம் என்ன அந்த சமுதிரத்தினுடைய இறைச்சல் இருக்கும் இறைச்சல் இருக்கும் அந்த நாய்ஸ் இருக்க அது என்ன நாய்ஸா மகாரௌரவா மகாரௌரவனா என்ன இது ஒரு டைம் டைம் பாம்பு மாதிரி ஒரே என்னன்னா இந்த பாபத்துல நரக்கத்துல இருக்கவங்களா எப்படி கத்துவாங்கலாம் அது தாங்க முடியாம மகாரௌரவாதி அநேக நிறைய கதை அப்படின்னா வேற வேற வேற பாபத்தினால மாட்டின் ஜனங்கள் வந்து அவஸ்தப்பட்டு இருக்கிறது அப்படிப்பட்டிருக்கிறது என்ன சொல்றது ஆப்லோக நிறைய கதை ஆகா இத்தியாதி அப்படி அழர்றானா குமுர் அழறானா தவிக்கிறானா எப்படி சொல்றாரு பாருங்க நான சொல்றேன் இது சங்கரா சொல்றாரு நிறைய ஆக இத்தியாதி கூஜித ஆக்ரோஷன இப்படி அவன் வந்து சத்தம் போட்டு இருக்கான் உத்பூத மகாரவே சப்தம் மகாசப்தம் உண்டாயிட்டு இருக்கின்றான் அந்த மாதிரி சப்தம் உண்டாயிட்டு இருக்கும்போது சம்சார பேரறிச்சல் புலம்பல் சத்தம் வந்து எங்க பார்த்தாலும் இருக்கிறது தவிக்கிறோம் தவிக்கிறோம் தாகத்தலை வர தவிச்சு இருக்கும் கண்ணு வரை இருண்டு இருக்கிறது குமிது ஏ ஈஸ்வரா ஏ குருநாதா இதுக்கு வழி ஏதாவது கிடைக்குமா அபயம் வழி கிடைக்கும் அதனால என்ன கஜேந்திர விமோகம் கஜேந்திர மோக்ஷம் அது போல கரைக்கு திரும்ப முடியுமா திரும்ப முடியும் சங்கராச்சாரிய சொல்ற எஸ் உனக்கு முடியும் அதுக்கு வந்து லைஃப் போட்டு இருக்கிறது நடுவில் போட்டு ஒண்ணு கொடுப்பான் ஓகே அந்த லைஃப் போட்டு இருக்கிறது நடுக்கடலை மாட்டிங்கன்னா தப்பிக்கிறதுக்கு போட்டு இருக்கிறது ஞான உடுப்பே அபிச்சேதி பாப்பியப்பர்வே கிருத்தமாக சர்வம் ஞானப்ளவே சந்தரிஷ் கிருஷ்ணா சொல்றாரு ஏ நீ வந்து அர்ஜுனா நீ எல்லாரை விட செஞ்ச பாபம் இருந்தா கூட நீ அதிக பட்சமா பாபம் பண்ணியிருந்தா கூட உன்னுடைய பாபத்தை நான் போக்குகிறேன் அக் சுட்டித்துவிடும் தவித்துலாம் போயிடும் போயிட்டே உங்களுடைய முழுவதையும் போ இப்போ போறதுக்கு கார்த்திகை கட்டு சாதம் வேணுமே இல்லட்டி போட்டு கிடைச்சி என்ன வெறும் தண்ணியை குடிச்சு குடிச்சு அதுலயும் போயிடுவோம் கட்டு சாதம் வேணும் ஓகே அந்த சாதம் என்னது பேரு பாத்தைய பாத்தையா பாத்தையா தேவையான சாதம் கட்டு சாதம் அந்த மாதிரி இந்த வழி பயணத்துக்கு வேண்டிய எல்லா விஷயம் சுகமாக கரையில சேர்க்கறது வரைக்கும் உயிர்மே அதுக்கான எப்படி செய்யறது இந்த ஜர்னி நம்முடைய ஆன்மீக ஜெர்ணி இதுலேருந்து நம்ம சம்சார கடையில இருந்து இது கடல்ல இருந்து தப்பிச்சு மோட்ச சாம்ராஜ்யத்துக்குள்ள நுழையிறதுக்கு நடுவில் என்ன வேணுமா என்ன வேணும்னா சத்திய ஆர்ஜவ தானம் தயா அகிம்சா சமதம திருத்திகி அண்டு ஆதிஹி மீது அந்த பதிமூணாவது அத்தியாத்திர சொன்னது ஆணைக்கட்டையில் எடுத்தது மீது எல்லாம் போட்டுக்கணும் ஓகே ஆத்ம குணகி பாதையே பூர்ண ஞான உடுப்பேரு வழி சாதத்துக்கு சொல்லிட்டேன் ஞான உடுப்பின் கொடுத்தாது ஞானம் என்ற போட்டு புரிஞ்சுக்கோ ஞானம் என்ற போட்டும் இந்த குணங்கள் இருக்க அதுதான் சாதம் ஓகே வழிக்கு சொல்ல அப்ப சத்தியகா சத்திய வாய்மை உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிட்டு கூடாது பேசுறது உண்மையா இருக்கணும் அப்படிப்பட்ட வாய்மையில வாக்கு தபசு அது விட போறதுல அங்க இருந்து சொல்லிட்டு இருக்கோம் வாக்கு தபஸ் இம்பார்ட்டன் ஓகே அதுக்கப்புறம் ஆர்ஜவம் பேசுறது பேரு வாய்மை அதுபடி நடக்கிறதுக்கு பேரு மெய்மை மூணு சேர்ந்தா நேர்மை ஆர்ஜவம் அப்ப சொல் செயல் சிந்தனை மூணும் ஒன்னா இருக்கணும் குறைஞ்ச பட்சம் குவாலிபிகேஷன் வெரிபிகல்ட் ஏன் டிஃபிகல்ட் சிலருக்கு டிஃபிகல்ட் பலருக்கு டிஃபிகல்ட் கிடையாது எங்கேயோ என்னவோ செஞ்சு எங்கேயோ பண்றது போட்டோம் எப்படி மகா சத்சங்க மூலியமா ஏதாவது கொடுத்து கழிப்போம் அப்படி சொல்லிட்டு புரியா அதனால அந்த தானம் தயா கருணை வேணும் இல்லையா கம்பேஷன் வேணும் அப்படி இருக்கணும் எந்த விதமான நாமசப்படுத்த கூடாது நம்ம தாங்கிக்கணும் அந்த மாதிரி அதுக்கு அல்டிமேட்டி லவ் அண்ட் இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கோம் அதுக்கப்புறம் என்ன சம தமாதி சம மனவடக்கம் சொல்ல போறதில்ல அதுக்கெல்லாம் தனி கிளாசஸ் இருக்கும் அது கேட்டுக்கோம் திருத்திகி வில் பவர் ஓகே எதுக்கும் பயப்படக்கூடாது எதற்கும் பயப்படக்கூடாது எவ்வளவு பெரிய கடல்ல உழுந்தா கூட நீங்க யாருக்கும் எதற்கும் பயப்படக்கூடாது பெரிய பெரியசார புயல் நமக்கு மேல அடிக்கட்டும் துன்பத்து மேல துன்பம் துணிச்சல் இருக்கணும் ஒரு கை பார்த்திருக்கோ அவங்களால சமாளிக்க முக்தி நம்ம வரத்துக்கு கவலைப்படாத நம பரமரிசி நம பரமரிஷி நமக்கு கேரண்டி கார்டு கொடுக்கறாங்க நம்முடைய பெரியோர்கள் எல்லாத்துக்கும் உண்டு பாதைய பூர்ணஞான உடுப்பே அதுக்கப்புறம் இதுல எப்படி கடைசியில் சொல்றாங்க ரூட் இருக்கு என்ன ரூட் இருக்கிறது சத்சங்க சர்வ தியாக மார்க்கே ஓகே இப்ப கடல்ல ரூட் இருக்கு சும்மா நம்ம ரோட ரூட் மேல கூட இப்போ சில சமயம் ஆக்சிடெண்ட் ஆயிடும் இந்த பார்த்தீங்க ஒரு பிளைன் இன்னொரு பிளைன் ஆக்சிடென்ட் ஆகிடும் முடிஞ்சு போயிடுது முடியாது இவன் என்ன பண்ணுவான் ரூட்ல முன்ன பின்ன வந்துருவான் அதனால ஆக்சிடென்ட் ஆயிடுது அப்ப ஆகாசத்துல ரூட் இருக்கு கடல்ல ரூட் இருக்கிறது தரையில ரூட் இருக்கு மார்க்கம் இருக்கிறது இப்ப நம்ம சத்சங்கம் இருக்க இந்த மார்க்கம் என்ன மார்க்கம் நம்ம இந்தசாரத்திலிருந்து வெளியே எறி அது மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு போறதுக்கு மார்க்கம் என்ன சத்சங்கம் சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவே ஜீவன் எத்தனை அழகு இது ஒரு ஸ்லோகத்துக்கே சங்கரை எத்தனை தடவை கோடி கோடி கோயில் கட்டி கும்பிடலாம் அந்த மாதிரி அப்ப சத்சங்கம் அப்புறம் என்ன இன்னொன்னு இன்னும் சொல்ற சர்வத்தியாக மார்க்கே சர்வத்தியாகம் என்ன சன்னியாசம் சன்னியாசம் பண்ணிட்டு சந்யாசம் பண்ணிட்டு வாத்தவான் வைராகியம் வைராகியம் இதுலாம் வைராகிய மார்க்கம் தீரம் மோட்ச தீரே சம்சார சமுத்திரே பிராப்தம் ஓகே அந்த சமுதிர மோட்ச தீரே அடைவீர்களாக பிராபதன் தம் அசனாய பிபாசாப்பியாம் அன்ப இப்ப உபநிஷத்துக்குள்ள வந்திருக்கும் அப்படியே ஏதோ சமஸ்கிருதம் அதனால தம் அசனாய பிபாசாப்பியம் அன்ப பார்ச்சத்து பிராபதன் இதெல்லாம் வந்து அப்படின்னு உழுந்தது எல்லாம் இது வந்துட்டு தம் தம் ஈஸ்வர அந்த தேவதை எல்லாம் ஈஸ்வரன் முறையிட்டது பரமாத்மா கிட்ட என்ன முறையிட்டது மற்ற என்ன சேர்ந்ததுன்னா ஈஸ்வரா பரமாத்மாவுக்கு எல்லாருக்கும் ஒரு அகாமடேஷன் பண்ணீங்களே எங்க எங்க ரெண்டு பேரும் விட்டுட்டீங்களா அனாவசியமா வந்தவங்களுக்கு ரூம் எல்லாம் அலாட் பண்ணிட்டாங்க இல்லையா ரூம் எல்லாம் ரெண்டு பேருக்கு மாத்திரம் விட்டுட்டா எங்களை எந்த ரூமுக்கு அனுப்ப போறீங்க சுவாமி அப்படி என்ன கேட்கறதுக்கு ஆனந்திரி ஆனந்திரி சப்கமர் அவர் என்ன சொல்றாரு இந்த அந்தந்த இந்திரியத்துக்கு ஒரு பசி இருக்கிறது கண்ணுக்கு ரூபம் பசி இருக்கிறது அது போல அதனுடைய டெக்னிக்கலா பசிதாக சொல்றது அதுல இருந்து விடுதலை அடையிறது தான் மோக்ஷம் அப்ப தேவர்களுக்கு தேவர்களுக்கும் பசிதாகம் ஏற்பட்டது உடையவர்கள் தான் அவங்களுக்கும் தேவர்கள் உடையவர்கள் தான் அவங்க சரீரம் இல்லாதவர்கள் வேற மாதிரி சாப்பிடக்கூடியவார்கள் அதனால என்ன சொல்றது சொர்கலோகே நயம் கிஞ்ச நாஸ்தி ந தத்திரம் ந ஜையா பிபதி உபே தீர்த்துவா அசனாய பிபாசே சோகா தீகோ மோத்தே சொர்கலோகே கட்டோ பிஷ சொல்றது சொர்க்கலோகம் இருக்கிறது அங்க வந்து பசி இருக்காது தாகம் இருக்காது இருக்கிற ஆனந்தமா இருக்கலாம் சொல்றது அத பத்தி சொல்றங்களா பசிதாகம் தான் இண்டிகேஷன் சொர்கலோகம் தான் மோக்மா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா அப்படி கிடையாது ஆபேட்சிக்கத்துவம் ஏவ உச்சத்தேத்தியம் உச்சத்தே அது பர்மனண்டா பசிதாக கிடையாது இந்த சொர்கலோகம் இருக்க பர்மனன்ட் பசிதாக அங்க இல்லாம அதுக்கப்புறம் வந்து அந்த புண்ணிய பலன் தீர்ந்த உடனே அங்கி விட்டுருவாங்க தள்ளி விட்டோடனே பசிதாக வந்துடும் அதனால லிட்ரலி பிரீடம் கிடையாது அதனால நமக்கு ரெண்ட் ஹவுஸுக்கு போகும்போது ஒரே ஜாலியோ ஜாலியோ பேசுவோம் இந்த பக்கம் விண்டோ அந்த பக்கம் இது இருக்கிறது எல்லாம் கொஞ்ச நேரம் ஆன பிறகு பழகின பிறகு என்ன ஆகும் வீட்டை கட்டிருக்க பாரு எல்லா எல்லாம் அப்படிதான் கொஞ்ச நாள் ஆரம்பத்தில் உனக்கு நான் எனக்கு நீ எல்லாம் வருவோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியா மெதுவா வரும் எல்லாம் இருக்கிறது பிசிக்கல் பாடி இப்ப வேணும் இப்ப சுக துக்காதி போக ஆயத்தனம் சரீரம் அவர்களுக்கு ஒரு சரீரம் தேவைப்படுறது ஓகே சுக துக்காதி போக ஆயத்தனம் சரீரம் தேவர்களுக்கு என்னாச்சு தா ஏனம் அப்ருவன் அப்படி சொல்றது தா ஏனம் தாஹா மீன்ஸ் தேவதாஹா ஆல் தேவதைகள் எல்லா தேவர்களும் ஏனம் பரமாத்மானம் ஈஸ்வரன் அப்ருவன் அந்த தேவர்கள் பரமாத்மாவிடம் இப்ப நான் எங்க வந்திருக்கேன் உபநிஷத்தில் இருக்கிறத சொல்லிட்டு இருக்கேன் ஓகே ஒவ்வொரு வேர்டு பைவேர்டு தாஹா ஏனம் அப்ருவன் அதுல உபனிஷத்தில் இருக்கா பாருங்க இருக்கா மீன்ஸ் தேவதாகா ஏனம் மீன்ஸ் பரமாத்மானம் ஈஸ்வரம் அப்புருவன் அந்த தேவர்கள் பரமாத்மாவிடம் முறையிட்டார்கள் என்ன முறையிட்டார்கள் அவர்கள் ஆயத்தனம் பிரஜானீகி ஆயத்தனம்னா இங்களுக்கு ஒரு இடத்தை காட்டுங்க ஓகே பசிதாகம் தீர்க்க ஸ்தூல சரீரம் தேவை ஆயத்தனம் தேவை எஸ்மின் பிரதிஷ்டிதா அண்ணம் அத பிரிச்சுக்கணும் அதாமதிக்கும் எங்களுக்கு தங்கி அண்ண சாப்பிடறதுக்கு ஒரு சரீரம் யோகிய ஆயத்தனம் வேணும் முதல்ல நமக்கு என்ன வேணும் இடம் வேணும் தங்கிறதுக்கு முதல்ல இடம் வேணும் தங்கிறதுக்கு எங்களுக்கு இடம் கொடுங்க சோ அதனால இந்த உபனிஷத்துல இது இப்படி சொன்னோம் இதெல்லாம் தெரிஞ்ச உடனே இடத்தெல்லாம் கொடுத்த பிறகு அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் அவரு இடத்தை கொடுத்த உடனே என்ன ஆகும் இடத்தை வந்து போச்சுன்னா பிரயோஜனம் அதனால முதல்ல ரூம் அலாட் அப்புறம் ரூம் அலாட் பண்ண பிறகு போஜன சாலா எல்லாரும் குளிச்சுட்டு எங்க வந்தீங்க சாப்பிடுறது என்ன அங்க அது என்னது இரண்டாவது மந்திரம் சொல்றது ஓகே उन्न, रेंड, रेंड। ताप्यो मनयत नैवो नो अयम अलमी ताप्य अश्वमानयते, नैवो नो अयम தா அோ ता அயம் सुकृतं தாப்பா அகே वाव सुकृतं, காம ஆணையந்தார் பகவான் ஈஸ்வர இது முறையிட்ட இந்த பசி தாகம் வந்தது முறையிட்டது எங்களுக்கு ஆயத்தனும் ஒரு சரீரத்தில் புகுந்துக்கிறதுக்கு இடம் கொடு அப்படின்னு ரெண்டு முறையிட்டது முறையிட்ட உடனே என்ன கொடுத்தாரு தாப்யாம் காம் பகவான் என்ன கொடுத்தாரு காம் பசு கா பசுவை கொடுத்தார் பசு சரீரத்தை கொடுத்தார் தாப்யாம் தாப்பியம் தேவர்களுக்கு தேவர்களுக்கு காம் ஆணையத்து பசு சரீரத்தை தங்குறதுக்கு எடுத்து கொடுத்தார் முதல்ல ஒளிஞ்சுக்கோங்க தேவர்களுக்கு கொடுத்தார் அப்போ தா அப்ருவன் தான் தேவர்கள் ஈஸ்வரனிடம் முறையிட்டார்கள் என்ன முறையிட்டார்கள் அலமிதி கம்ப்ளைன்ட் பண்ணிச்சு எங்களுக்கு இது போதாது பத்தாது ந அலமிதி இது போதாது ஐம் இது எங்களுக்கு இது போதாது எங்களுக்கு இந்த ரூம் போராது ஓகே எங்களுக்கு அந்த கங்கா கரை பக்கமா கொடுங்கோ அப்படி சொல்லிட்டு சாமிஜிட்டு ஒரே பைட் பண்ணி வாங்கினாங்க ஸ்டூடெண்ட் ஓகே அதுக்கப்புறம் வந்து ஒரு இரத்து குவிக்கு வந்தது பாரு அவ்வளவுதான் எல்லாரும் நாங்க எல்லாரும் சேர்ந்து டார்மெட்டரியிலேயே தங்கி வைக்கிறோம் அயம் அலமதி இந்த பசு சரீரம் எங்களுக்கு ஒத்து வராது இதுக்கு வந்து இவர் இருக்காரு ஆனந்தகிரி வந்து ஒரு கமெண்ட் கமெண்ட்ரி கொடுத்திருக்காரு சப் கமெண்ட் இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்களும் உட்கார்ந்து இருக்க ஏன் இது கொடுக்குறாரு பசுரி உபரி தந்தகா இந்த பசு இருக்க உபரி தந்தகா மேல்லை தொட சாப்பாது ஒரு இன்ட்ரெஸ்டா சாப்பிட முடியாது அதுதான் இது அது பொக்கவாயிரம் மெல்லு இருக்காது அதுக்கு அதனால இது தேவதே தேவத பசு விட்டுவம் ஆணையா பசுக்கு வந்து ஏக்க தந்தம் தான் இருக்கிறது இதுக்கு தேவர்கள் அதைய தேவையில் குதிரை என்ன பண்ணாருன்னா ஆரத்தி பண்ணிட்டு தான் கேட்கணும் அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்தா உங்களுக்கு திருப்தி ஆகும் திருப்தி ஆகிற மாதிரி கொடுக்கணும் இல்லையா பகவான் என்ன திருப்தி ஆகிற மாதிரி கொடுக்குறாரு பசிதாகத்துக்கு அதுக்கு பிறகு பார்க்கலாம் ஓ பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணமேவிஷேகிஷா ஓரு ஓ